அல் அஹாப் போர் அஹாப் என்று அறியப்படும் இந்த போர் ஹிஜ்ரி ஐந்து ஷவ்வால் மாதத்தில் நடைபெற்றது ஓராண்டு காலமாக நபியவர்கள் எடுத்த இராணுவ நடவடிக்கைகளால் மதினாவிலும் சுற்றி சுற்றியுள்ள பகுதிகளிலும் அமைதி பாதுகாப்பு மற்றும் நிம்மதியான சூழ்நிலை முழுமையாக நிலவியது இந்த நடவடிக்கைகளில் பெரிதும் இழிவையும் கேவலத்தையும் அடைந்தவர்கள் யூதர்கள்தான் அதற்கு காரணம் அவர்கள் செய்த மோசடி துரோகம்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 அடுத்த ஆண்டு வருோ என்று ஒகுது போர்க்களத்தில் சொல்லிச்சென்றுை நிறைவேற்றாமல் வாக்கை மீறிவிட்ட அந்த குறைசிகள் தற்போது தங்களது பெருமையை தக்கவைத்துக் கொள்ள விரும்பி யூதர்களின் தூண்டுகோளுக்கு இரையானார்கள் பின்பு இக்குழுவினர் அங்கிருந்து கத்பான் கிளையினரிடம் சென்றார்கள் அவர்களிடமும் குறைசிகளிடம் கூறியது கூறியதும் உடனே அவர்களும் போருக்கு ஆயத்தமானார்கள் மேலும் இக்குழு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 மர் லஹ்ரான் என்ற இடத்திற்கு இப்படை வந்தபோது அங்குள்ள சுலைம் கோத்திரத்தினர் இவர்களுடன் சேர்ந்து கொண்டார்கள் பின்பு மதினாவிற்கு கிழக்கில் கத்பான் கிளையினர் புறப்பட்டார்கள் மேலும் ஹாரிஸ் இப்னு அவுஃப் என்பவனின் தலைமையின் கீழ் முர்ரா கிளையினரும் மிஸ் அர் இப்னு ரொஹாவின் தலைமையின் கீழ் அஷ்ஜ் கிளையினரும் இதைத் தவிர அசத் மற்றும் பல கோத்திரத்தினரும் ஒன்று சேர்ந்து புறப்பட்டார்கள்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 அல்லாஹின் தூதரே நாங்கள் பாரசீக நாட்டில் இருந்த போது எங்களை எதிரிகள் தாக்க வருவதாக இருந்தால் எங்களை சுற்றி அகழ் தோண்டிக் கொள்வோம் இங்கும் செய்யலாம் என சல்மான் பாரசி ரோதியுள்ளாஹு அவர்கள் கூறினார்கள் இதற்கு முன் இது அரபியர்களுக்கு தெரியாத ஒரு புதிய திட்டமாக இருந்தது இத்திட்டத்தை கேட்டவுடன் இதை அங்கீகரித்து அதை நிறைவேற்ற நபி சொல்லாஹ் அலிவாசல்லாம் அவர்கள் ஆர்வம் காட்டினார்கள் ஒவ்வொரு பத்து நபர்கள் கொண்ட குழு நாற்பது மூலம் அகழ் தோண்ட வேண்டும் என்று நபி அவர்கள் பணித்தார்கள் முஸ்லிம்கள் மிகுந்த உற்சாகத்துடன் அகழ் தோண்டுவதில் ஈடுபட்டார்கள் நபி அவர்கள் முஸ்லிம்களுக்கு ஆர்வம் வந்தார்கள் அவர்கள் கூறுகிறார் நாங்கள் நபி அவர்களுடன் அகழியில் இருந்தோம் பலர் குழி தோண்டுவதில் ஈடுபட்டிருந்தார்கள் நாங்கள் மண்ணை தோழி சுமந்து சென்று வெளியில் போட்டுக் அப்போது நபி அவர்கள் கூறினார்கள் அல்லாகுவே மறுமை வாழ்வை தவிர வேறு வாழ்வு இல்லை முகாஜிர்கள் அன்சாரிகளை மன்னித்து அருள்வாயாக ஆதாரம் சஹி உல் புகாரி அனஸ் வதிய அன்பு அவர்கள் கூறுகிறார்கள் ஒரு நாள் காலை நவி சொல்லாஹ் ஹலைவஸ்லம் அவர்கள் அகழ் தோன்றும் இடத்திற்கு வந்தார்கள் அப்போது முகாஜியர்களும் அன்சாரிகளும் கடினமான குளிரில் அகழ் தோண்டி கொண்டிருந்தார்கள் அவர்களிடம் இக்காரியத்தை செய்வதற்கு அவர்களுக்கு சொந்தமான அடிமைகள் இருக்கவில்லை தங்களின் தோழர்களுக்கு ஏற்பட்ட சிரமத்தையும் பசியையும் பார்த்து நவி சொல்லாஹ் ஹலைவசலம் அவர்கள் கூறினார்கள் அல்லாகுவே நிச்சயமாக வாழ்க்கை என்பது மறுமை வாழ்க்கைதான் அன்சாரிகளையும் முகாஜீரர்களையும் நீ மன்னித்து அருள்வாயாக இதற்கு நபி பதில் கூரும் விதமாக கூறினார்கள் நாங்கள் வாழும் காலமெல்லாம் அறப்போர் புரிவோம் என்று முகமது சொல்லு அலிஹி வசல்லம் அவர்களிடம் வாக்கு பிரமாணம் செய்து கொடுத்தவர்கள் ஆதாரம் சஹி குல் புகாரி இப்னு ஆசிப் அன்பு அவர்கள் அறிவிக்கிறார்கள் நபி சொல்லாஹா அலி வசலம் அவர்கள் அகழியிலிருந்து மண்ணை சுமந்து சென்று வெளியில் போட்டுக் புழுதி அவர்களது வயிற்றை மறைத்திருந்தது அவர்கள் அப்துல்லா இப்னு ரவாகாவின் கவி ஒன்றை அதிகம் சொல்லிக்கொண்டே மண்ணை அள்ளி போட்டு கொண்டிருந்தார்கள் அல்லாகுவே நீ இல்லை என்றால் நாங்கள் நேர்வழி பெற்றிருக்க மாட்டோம் தர்மம் செய்திருக்க மாட்டோம் தொழுதும் இருக்க மாட்டோம் எங்கள் மீது நீ அருள் பொழி எதிரிகளை நாங்கள் சந்திக்கும் போது பாதங்களை நிலைவரச் செய் இவர்கள் அதாவது குறைசிகள் எங்கள் மீது அக்கிரமம் புரிந்துள்ளார்கள் இவர்கள் எங்களை சோதனையில் ஆழ்த்த விரும்பினால் அதற்கு நாங்கள் இடம் தர மாட்டோம் ஆதாரம் கடைசி வரியை மட்டும் சப்தத்துடன் மீண்டும் ஒரு முறை கூறுவார்கள் ஆளாகி இருந்தும் அகழ் தோண்டுவதில் ஈடுபட்டிருந்தார்கள் இதை பற்றி அனஸ்லாக அன்கு கூறுகிறார்கள் அகழ் தோண்டி கொண்டிருந்தவர்கள் தங்கள் இரு கை நிரம்ப தொழில் கோதுமையை எடுத்து வருவார்கள் அது பழைய எண்ணெயைக் கொண்டு சமைக்கப்பட்டு தோழர்களுக்கு முன் வைக்கப்படும்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 சமைக்கப்பட்ட சட்டியில் இருந்த ஆணமும் குறையவில்லை சுட்ட ரொட்டியும் குறையவில்லை ஆதாரம் சஹிகுல் புகாரி நுக்மான்இபின் பஷீரின் சகோதரி சிறிதளவு பேரித்தம்பழத்தை தனது தந்தைக்காகவும் தாய் மாமாவுக்காகவும் எடுத்து வந்தார் அவர் நபிசுல்லா ஹலிவாசலம் அவர்களை கடந்து சென்றபோது நபி அவர்கள் அவரை தன்னருகில் அழைத்து அவரிடம் இருந்த பேரீத்தம்பழத்தை வாங்கி ஒரு துணிக்கு மேல் பரத்தினார்கள் பின்பு அகழ் தோண்டி அழைத்து சாப்பிடுங்கள் என்றார்கள் அவர்கள் சாப்பிட்டு கொண்டே இருந்தார்கள் பேரித்தம்பழம் குறையாமல் அதிகரித்துக் கொண்டே இருந்தது அனைவரும் சாப்பிட்டு சென்றுவிட்ட பின்பும் அது குறைவின்றி இருந்தது ஆதாரம் இவ்னோ ஹிஷாம் மேற்கூறப்பட்ட ரெண்டு சம்பவங்களை விட ஜாபியர் அலி அல்லாஹ் அறிவிக்கும் மகத்தான ஒரு சம்பவத்தை இமாம் புகாரி ரஹமத்துல்லாஹ் அழகி பதிவு செய்துள்ளார்கள் நாங்கள் அகழ் தோண்டி கொண்டிருந்த போது கடுமையான இறுக்கமான ஒரு பாறை குறுக்கிட்டது அப்போது மக்கள்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 அகழ் தோன்றும்போது ஒரு பகுதியில் எந்த கடப்பாறையாலும் உடைக்க முடியாத ஒரு பாறை குறுக்கிட்டது அதை பற்றி நபி சொல்லாஹ் ஹலிவசல்லம் அவர்களிடம் நாங்கள் முறையிட்டோம் நபி அவர்கள் கடப்பாறையால் என்று கூறி ஒரு அடி அடித்துவிட்டு அல்லாஹ் மிக பெரியவன் ஷாம் தேச பொக்கிஷங்கள் என கருளப்பட்டன நான் இப்போது அங்குள்ள செந்நிற கோட்டைகளை பார்க்கிறேன் என்றார்கள் பின்பு இரண்டாவது முறையாக அந்த பாறையை அடித்தார்கள் அல்லாஹு மிக பெரியவன் பாரசீகத்தின் பொக்கிஷங்கள் எனக்கு கொடுக்கப்பட்டன அல்லாஹுவின் மீது ஆணையாக அங்குள்ள மதாயின் நகரத்தின் வெள்ளை மாளிகையை இப்போது பார்க்கிறேன் என்றார்கள் பின்பு மூன்றாவது முறையாக பிஸ்மில்லாஹ் என்று கூறி அடித்தார்கள் மீதம் உண்டான கல்லும் உடைக்கப்பட்டது அப்போது நபியவர்கள் அல்லாஹு மிக பெரியவன் எனக்கு யமன் தேசத்து பொக்கிஷங்கள் கொடுக்கப்பட்டன அல்லாஹுவின் மீது ஆணையாக எனது இந்த இடத்திலிருந்து சன் நகரத்தின் தலைவாயில்களை நான் பார்க்கின்றேன் என்றார்கள் ஆதாரம் மது இதுபோன்ற சம்பவம் சல்மான் பார்சி எல்லா்கள் மூலமாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது ஆதாரம் இப்னு ஹிஷாம் மதினாவை சுற்றி மலைகளும் பேரித்த தோட்டங்களும் விவசாய அறுவடைகளை உளரவைக்க தேவையான களங்களும் சூழ்ந்திருந்தன ஆனால் மதினாவின் வடக்கு பகுதி மட்டும் போக்குவரத்துக்குரிய வழியாக இருந்தது எனவே இது போன்ற பெரும் படை வருவதற்கு வடக்கு பகுதி மட்டும் வழியாக அமைய முடியும் என்பதால் அகலை வடக்கு பகுதியில் தோன்றுமாறு கூறியிருந்தார்கள் ஆதாரம் இப்னு ஹிஷாம் முஸ்லிம்கள் தொடர்ந்து அகழ் தோண்டுவதில் மும்முரமாக ஈடுபட்டார்கள் பகலெல்லாம் அகழ் தோண்டி மாலையில் வீடு திரும்புவார்கள் முடிவு செய்யப்பட்ட திட்டத்திற்கு ஏற்ப அகழ்்தூண்டும் பணி எதிரிகளின் படை வருவதற்கு முன்பதாகவே முடிவடைந்தது குறைஷிகள் நான்காயிரம் நபர்களுடன் ஜுருப் மற்றும் ஜகாபாவிற்கு மத்தியில் உள்ள ரூமா என்ற இடத்தில் ஓடைகள் ஒன்று சேரும் பகுதியில் தங்கினார்கள் கத்பான் மற்றும் நஜீது பகுதியைச் சேர்ந்தவர்கள் மொத்தம் ஆறாயிரம் நபர்கள் உகுதிற்கு அருகிலுள்ள தனப் நக்மா என்ற இடத்தில் தங்கினார்கள் நம்பிக்கையாளர்கள் எதிரியின் இராணுவத்தை கண்டபோது இதுதான் அல்லாகவும் அவனுடைய தூதரும் நமக்கு வாக்களித்தது அல்லாவும் அவனுடைய தூதரம் உண்மையே கூறினார்கள் என்று சொன்னார்கள் அவர்களுடைய நம்பிக்கையையும் வழிபாட்டையும் அன்றி வேறொன்றையும் அவர்களுக்கு அதிகப்படுத்திடவில்லை அல் குர் ஆன் அத்தியாய வசனம் இருபத்தி நய வஞ்சகர்களும் பலவீனமான உள்ளம் இந்த படையை பார்த்து அஞ்சி நடுங்கினார்கள் இவர்களை பற்றி அல்லாஹ் கூறுகின்றான் அல்லாஹும் அவனுடைய தூதரும் நமக்கு சரி செய்வதற்காகவே வாக்களித்தார்கள் என்று எவர்களுடைய உள்ளங்களில் நோய் இருந்ததோ அவர்களும் மற்ற நயவஞ்சகர்களும் கூற முற்பட்டதையும் நினைத்து பாருங்கள் அல்குர் ஆன் அத்தியாய் முப்பத்தி வசனம் பன்னிரண்டு நபி சொல்லாஹ் அலி வசலம் அவர்கள் பெண்களையும் சிறுவர்களையும் மதினாவில் இருந்த கோட்டையில் பாதுகாப்பாக வைத்து அப்துல்லா இப்னு உம்மு மக்தும் ரஜியுல்லாஹ் வன் அவர்களை பிரதிநிதியாக நியமித்தார்கள்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 இணை வைப்பவர்கள் மிக கோபத்துடன் அகளை சுற்றி வந்தார்கள் எங்காவது ஒரு சிறு வழி கிடைத்தால் அதன் மூலம் சென்று என்று முயன்றார்கள் ஆனால் முஸ்லிம்கள் அகலின் பக்கம் எதிரிகளை நெருங்க விடாமல் அம்பால் தாக்கிக் கொண்டே இருந்தார்கள் அகளை நெருங்குவதோ அல்லது அகலில் இறங்குவதோ அல்லது அகளை மண்ணால் மூடி பாதை அமைப்பதோ எதிரிகளால் முடியாத அளவிற்கு முஸ்லிம்கள் அம்பு மழை குரட்சி குதிரை வீரர்களில் சிலர் முற்றுகையின் முடிவை எதிர்பார்த்து அகளை சுற்றி நின்று கொண்டிருப்பதை வெறுத்து அகழியில் குதிப்பதற்கு புறப்பட்டார்கள் அம்ரு இவ்வளவு அப்துத் இக்ரிமா இவ்வளவு அபு ஜஹல் லரார் இவ்வன ஹத்தா போன்றோர் அகலின் ஒரு குறுகிய இடத்தை தேடி அதில் இறங்கினார்கள் பின்பு அகழிக்கும் சல்வூ மலைக்கும் மத்தியில் சதுப்பான இடத்தில் அவர்களது குதிரைகள் சிக்கி தடுமாறின இதை பார்த்த அலி இவ் அபுத்தாலி ரோதி அல்லாஹான் முஸ்லிம்கள் சிலரை அழைத்துச் சென்று எதிரிகள் திரும்ப ஓட முடியாதவாறு அவர்கள் வந்த வழியை அடைத்து விட்டார்கள் இப்போது எதிரிகளும் முஸ்லிம்களும் நேருக்கு நேரு சந்தித்தார்கள் அம்ரு தன்னிடம் நேருக்கு நேர் யார் மோதுவது என்று கேட்க அலிராஹான்கு நான் என்றார்கள் அம்ருக்கு முன் நின்ற அலிரொதையல்லாஹான்கு அவன் கோபமடையும்படி சில வார்த்தையை கூறவே அவன் கொதித்தெழுந்தான் தனது குதிரையின் காலை வெட்டி அதன் முகத்தில் வாழால் அரைந்துவிட்டு அலியை நோக்கி சீறினான் இருவரும் தங்களின் வாளை சுழற்ற சில நொடிகளில் அல்லிரதையொல்லாக அன்பு அவர்களின் வாழ் அம்ரின் தலையை சீவியது ஆயிரம் வீரர்களுக்கு சமமானவன் என்று பெயர் பெற்ற அம்புரை பிண்டமாக பார்த்த மற்றவர்கள் பயந்து அகளை தாண்டி ஓட்டம் பிடித்தார்கள் மாபெரும் வீரராக விளங்கிய இக்ரிமா கூட பயத்தால் தனது ஈட்டியையும் போட்டுவிட்டு ஓடினார் எதிரிகள் அங்கு முற்றுகையிட்டிருந்த சில நாட்களில் பலமுறை அகலியில் இறங்குவதற்கும் அதன் மீது பாதை அமைப்பதற்கும் மிக தீவிரமாக முயன்றார்கள் ஆனால் முஸ்லிம்களின் அம்பு எதிராக அவர்களின் அனைத்து முயற்சிகளும் தோல்வி அடைந்தன இது போன்ற தர்க்காப்பில் தீவிரமாக ஈடுபட்டிருந்ததால் நபி சொல்லாஹ் அலிவசலம் அவர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் சில நேர தொழுகிகள் தவறின ஜாபீர் ரதி அல்லாஹ் ஹன்ஹூ அவர்கள் அறிவிக்கிறார்கள் அகழ் போரின் போது நபி சொல்லாஹ் அலிவாஸ்லாம் அவர்களை உமர் ரதி அல்லாஹ் ஹன்ஹூ சந்தித்து குறைஷிகளை ஏசினார் பிறகு அல்லாஹுவின் தூதரே சூரியன் மறையப்போகிறது ஆனால் இன்னும் நான் அசர் தொழவில்லை என்றார் அதற்கு நபி அவர்கள் அல்லாஹுவின் மீது ஆணையாக நானும் அசரை தொழவில்லை என்றார்கள் பின்பு நாங்கள் அனைவரும் நபி சல்லாஹ் அலிவாசலம் அவர்களுடன் புதுஹான் என்ற இடத்திற்கு சென்று உழு செய்து சூரியன் மறைந்த பின் அசரை முதலில் தொழுது பிறகு மகிரீப் தொழுகையை தொழுதோம் ஆதாரம் தொழுகைகள் தவறியதற்கு காரணமாயிருந்த இணை வைப்பவர்களுக்கு எதிராக நபி சல்லாஹ் அலிவாசலம் அவர்கள் அல்லாஹுவிடம் பிரார்த்தனை செய்தார்கள் இது குறித்து அலி ரவி அல்லாஹானு அவர்கள் கூறுகிறார்கள் அல்லாஹுவே இவர்களின் இல்லங்களையும் புதை குழிகளையும் நெருப்பால் நிரப்பு எங்களை சூரியன் மறைவரை அசர் தொழவிடாமல் இவர்கள் தடுத்தார்கள் என்று நபி சல்லுல்லா அலை வசல்லம் அவர்கள் வேண்டினார்கள் ஆதாரம் சஹிவுல் புகாரி முஸ்னத் அஹ்மது மற்றும் முஸ்னத் ஷாஃபி ஆகிய நூல்களில் லுகர் அசர் மஹ்ரிப் இஷா ஆகிய தொழுகைகளை தொழவிடாமல் தடுத்தார்கள் என்றும் வந்துள்ளது சஹிவுல் புகாரியில் அசர் தொழுகை மட்டும் என்று கூறப்பட்டுள்ளதை இதற்கு முன்பு பார்த்தோம் இதற்கு விளக்கத்தை இமம் நபீ ரஹமதுல்லாஹி அலேஹி அவர்கள் பின்வருமாறு கூறுகிறார்கள் அகழ்்போர் பல நாட்களாக நடந்தது அதில் சில நாட்களில் அசர் மட்டும் தொழாமல் இருந்திருக்கலாம் சில நாட்களில் மற்றும் பல தொழுகைகளையும் தொழ முடியாமல் இருக்கலாம் ஆதாரம் ஷரகு முஸ்லீம் இதிலிருந்து நமக்கு தெரிய வருவது என்னவென்றால் எதிரிகள் அகளை கடக்க முயற்சி செய்ததும் முஸ்லீம்கள் அதை எதிர்த்ததும் பல நாட்களாக நீடித்தது ஆனால் இரு படைகளுக்கும் இடையில் அகழ் தடையாக இருந்ததால் நேரடியான சண்டையோ பலத்த சேதமோ யாருக்கும் ஏற்படவில்லை இரு தரப்பிலிருந்தும் அம்பெறிந்தே தாக்குதல் நடந்தது இவ்வாரி இரு தரப்பினரும் அம்பெய்து கொண்டதில் விரல் விட்டு என்னும் அளவுக்கு இரு தரப்பிலும் ஒரு சிலர் கொல்லப்பட்டனர் அதாவது முஸ்லிம்களில் ஆறு பேரும் இணை வைப்பவர்களில் பத்து பேரும் கொல்லப்பட்டார்கள் இதில் ஒரு சிலர் வாளாலும் கொல்லப்பட்டார்கள் சாது இபுனு முஹதியு அன்பு அவர்களை ஓர் அம்பு தாக்கியதில் அவர்களது குடங்கையிலுள்ள நரம்பு துண்டிக்கப்பட்டது ஹப்பான் இபனு அரிக்கா என்பவன்தான் இந்த அம்பை எரிந்தான்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 முஸ்லிம்கள் இப்போரில் கடினமான சூழ்நிலைகளை எதிர்கொண்டிருந்த சமயத்தில் பொந்துகளில் இருந்த விஷப்பாம்புகள் அதாவது யூதர்கள் தங்களின் விஷத்தை கக்குவதற்கு துடித்தன நளிர் வம்சத்தை யூதர்களின் மிகப்பெரிய விஷமி ஹை இவனு அக்த் குறைலாய் யூதர்களின் இல்லங்களுக்கு சென்றான் முதலே காப் இவன் அசதிடம் வந்தான் இவன்தான் குறைலாயின யூதர்களின் தலைவன் ஹை இவனது வீட்டுக் கதவை தட்டினான் ஆனால் காப் கதவை பூட்டி கொண்டு திறக்க மறுத்துவிட்டான் ஹை அதிகம் வற்புறுத்தவே காப் கதவை திறந்தான் அப்போது ஹை காவே நான் உன்னிடம் உனக்கு நிரந்தரமாக கண்ணியம் தரும் ஒன்றையும் கடல் அலை பெரிய படையையும் கொண்டு வந்திருக்கிறேன் அதாவது குறைசிகளை அவர்களது தலைவர்கள் தளபதிகளுடன் அழைத்து வரும் ரூமாவில் உள்ள தங்க வைத்துள்ளேன் அவ்வாறே கத்பான் கிளை அவர்களது தலைவர்கள் தளபதிகளுடன் அழைத்து வந்து உகுதுக்கு அருகில் உள்ள தனப் நக்மாவில் தங்க இவர்கள் எல்லாம் முகம்மதையும் அவரை பின்பற்றியவர்களையும் பூண்டோடு அழிக்காதவரை இங்கிருந்து திரும்ப மாட்டோம் என என்னிடம் ஒப்பந்தமும் உடன்படிக்கையும் செய்துள்ளார்கள் அல்லாஹுவின் மீது சத்தியமாக நீ காலமெல்லாம் இழிவுதரும் செயல்களையே என்னிடம் செய்ய சொல்கிறாய் அது மட்டுமல்ல நீ என்னிடம் கூறிய காரியம் எப்படியெனில் வெறும் இடியத்து மின்னல் விட்டி மழை தராத ஒரு மேகத்தை போன்றதுதான் ஹையே உனக்கு நாசம் உண்டாகட்டும் என்னை எனது நிலையில் விட்டுவிடு நான் முகம்மதிடம் உண்மை வாக்கை நிறைவேற்றும் தன்மை இவற்றைத் தவிர வேறு எதையும் பார்க்கவில்லை என்றான் ஆனால் ஹை காபை தொடர்ந்து மூளைச் செலவை செய்தான் இறுதியாக அல்லாஹுவின் மீது சத்தியம் செய்து ஓர் உடன்படிக்கையும் செய்தான் அதாவது முகம்மதை அழிக்காமல் குறைஷிகள் மற்றும் கத்வானியர்கள் தோல்வியுற்று திரும்பிவிட்டாலும் நான் உன்னை விட்டும் பிரியமாட்டேன் உன்னுடன் உனது கோட்டைக்குள் நானும் இருப்பேன் முகம்மதாலும் அவருடைய படையாலும் உனக்கு ஏற்படும் கதி எனக்கும் ஏற்படட்டும் நான் உன்னை விட்டு ஒரு காலும் இந்த வாக்குறுதியை ஹை கூறியவுடன் க முஸ்லிம்களுக்கும் தனக்கும் இடையில் உடன்படிக்கை முறித்து கொண்டான் அதை அடுத்து முஸ்லிம்களுக்கு எதிராக சண்டை செய்வதற்காக அவன் இணை வைப்பவர்களுடன் சேர்ந்து கொண்டான் ஆதாரம் இப்னு ஹிஷாம் இதை தொடர்ந்து உடனடியாக குரெலா இன யூதர்கள் முஸ்லிம்களுடன் போர் நடவடிக்கையில் ஈடுபட்டார்கள் இதை பற்றி ஒரு நிகழ்ச்சியை இப்னு இஸ்ஹாக் ரஹமத்துல்லாஹி அலைகி கூறுகிறார்கள் ஹஸான் இப்னு சாபித்துக்கு சொந்தமான கோட்டையில் நபி அவர்களின் மாமியான சஃபின் அப்துல் முத்தலிப்பும் மற்ற முஸ்லிம் பெண்களும் சிறுவர்களும் பாதுகாக்கப்பட்டிருந்தார்கள் அங்கு அவர்களுக்கு துணையாக ஹஸான் இப்னு சாபித் ரதியுள்ளாஹ் அன்கு இருந்தார் சஃுல்லா ஹன்கா கூறுகிறார்கள் அப்போது ஒரு யூதன் அக்கோட்டையை சுற்றி சுற்றி வந்தான் பனு குறைலா யூதர்கள் நபியவர்களுடன் செய்து கொண்ட உடன்படிக்கையை முடித்துவிட்டு போருக்கு ஆயத்தமாகிவிட்டார்கள் என்பது எங்களுக்கு தெரிய வந்தது அவர்கள் எங்களை தாக்க நாடினால் கூட எங்களை பாதுகாப்பதற்கு ஹஸானை தவிர வேறு யாரும் இல்லை ஏனென்றால் நபி சொல்லா அலை வசல்லம் அவர்களும் முஸ்லிம்களும் தங்களது எதிரிகளுடன் மிக தீவிரமாக போரில் ஈடுபட்டிருந்தார்கள் எங்களை தாக்குவதற்கு யாராவது வந்தாலும் அவர்களால் எதிரிகளை விட்டுவிட்டு எங்களை காப்பாற்றுவதற்காக அல்லாஹுவின் மீது அது என்னால் முடியாது என்பது உனக்கு நன்றாகவே தெரியும் என கூறிவிட்டார் உடனே நான் எனது இடுப்பு துணி இறுக்கி கட்டி கொண்டு ஒரு தடியை கையில் எடுத்தேன் பின்பு கோட்டையிலிருந்து வெளியேறி சென்று அந்த யூதனை நான் வைத்திருந்த கைத்தடையால் அடித்து கொன்றேன் பின்பு கோட்டைக்குள் வந்து ஹஸ்ஸானே இறங்கிச் சென்று அவனது உடைமைகளை எடுத்துவார் அவன் ஆண் என்பதால் அவனது உடைமைகளை என்னால் எடுக்க முடியவில்லை என்றேன் அது எனக்கு தேவையில்லை என ஹஸான் கூறிவிட்டார் ஆதாரம் இவ்னோ ஹிஷாம்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 யூதர்கள் இணை வைப்பவர்களுடன் இணைந்துவிட்ட செய்தி நபி சொல்லாஹ் அலை வசல்லம் அவர்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் கிடைத்தது இதனால் அவர்கள் மீது இராணுவ நடவடிக்கை எடுப்பதற்காக இச்செய்தியை உறுதி செய்து கொள்ள நபி அவர்கள் தீவிரம் காட்டினார்கள் சாத் இப்னு முஹாத் சாத் இப்னு உபாதா அப்துல்லா இப்னு ரவாஹா ஹவ்வாத் இப்னு ஜுபேர் அபுல்லா ஹன்ஹும் ஆகியோரை உண்மை நிலையை அறிந்து வர நபி அவர்கள் அனுப்பினார்கள் நபி சொல்லாஹ் அலிஹ் வசல்லம் தங்கள் தோழர்களிடம் நீங்கள் அவர்களிடம் செல்லுங்கள்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 இவர்களை பற்றிய பின்வரும் குரான் வசனம் இறக்கப்பட்டது நயவஞ்சகர்களும் உள்ளங்களில் நோய் உள்ளவர்களும் அல்லாவும் அவனது தூதரும் எங்களுக்கு ஏமாற்றத்தை தவிர வேறொன்றையும் வாக்களிக்கவில்லை என்று கூறுகிறார்கள் அவர்களின் ஒரு கூட்டத்தினர் மதினாவாசிகளை நோக்கி எஸ்ரீ வாசிகளே எதிரிகள் முன் உங்களால் நிற்க முடியாது அதனால் நீங்கள் திரும்பிச் சென்று விடுங்கள் என்று கூறியதையும்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 ோருக்கு தூதனுப்பி மதினாவின் விளைச்சல்களில் மூன்றில் ஒரு பகுதியை உங்களுக்கு தருகிறோம் நீங்கள் எங்களுடன் சண்டையிலிருந்து விலகிக்கொள்ள வேண்டும் என கேட்போமா என்று நபி சொல்லாஹ் அலி வஸ்லம் ஆலோசனை கேட்டார்கள் அந்த இருவரும் நபியே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 இப்போது பணிந்து நாங்கள் எங்களது செல்வங்களை அவர்களுக்கு கொடுப்பதா அல்லாஹுவின் நாங்கள் அவர்களுக்கு கொடுக்க மாட்டோம் அதாவது பணிய மாட்டோம் இறுதி வரை போரிடுவோம் என்று அந்த இருவரும் கூறினார்கள் இந்த இருவரின் கருத்தையும் ஏற்றுக்கொண்ட நபி அவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து உங்களை தாக்குகிறார்களே என்ற நிலை கருதி உங்களின் நன்மைக்காக இந்த ஆலோசனையை முன்வைத்தேன் விளக்கினார்கள் அன்சாரிகளின் இந்த உறுதி நிலை குலையாமை துணிவு மற்ற எல்லா தோழர்களின் பொறுமை தியாகம் இவை அனைத்தும் அல்லாஹுவிற்கு பிடித்து விட்டது அல்லாஹூ தால தன் புறத்திலிருந்து உதவியை இறக்கினான் எதிரிகளை தோற்கடித்து அவர்களது இராணுவங்களை புறமுதுகாட்டி ஓடச் செய்தான் இதற்காக அல்லாஹ் செய்த ஏற்பாட்டில் இந்த நிகழ்ச்சி ஒன்றாகும் கத்பான் கோத்திரத்தில் நொஐம் இவ்னு மசூத் இப்னு ஆமீர் என்பவர் நபிசல்லாஹ் அலிவசலம் அவர்களை சந்தித்து அல்லாஹுவின் தூதரே நான் முஸ்லீமாகிவிட்டேன் ஆனால் நான் முஸ்லீமானது என கூட்டத்தினருக்கு தெரியாது எனவே நீங்கள் முஸ்லீம்களுக்கு சாதகமாக ஏதாவது செய்ய சொன்னால் நான் அதன்படி செய்கிறேன் என்றார் நபி அவர்கள் நீ தனியாக என்ன செய்துவிட முடியும் உன்னால் முடிந்தால் எங்களை விட்டும் எதிரிகளை திசை தந்திரம் எதையாவது செய் ஏனென்றால் போர் என்பதே ஒரு சூழ்ச்சிதான் என்று கூறினார்கள் நபி சொல்லா ஹலை வசல்லம் அவர்களின் இந்த கூற்றுக்கிணங்க அவர் குரையிலாவினரிடம் சென்றார் இவர் குரையலாவினரின் நண்பராக இருந்ததால் அவர்களிடம் சென்று நான் உங்களை விரும்புகிறேன் என்பதையும் எனக்கும் உங்களுக்கும் இடையிலுள்ள வலுவான தொடர்பையும் நீங்கள் நன்கு அறிவீர்கள்தானே என்றார் அவர்கள் ஆம் என்றார்கள் இந்த ஊர் உங்களுடைய ஊராகும் இதில் உங்களுடைய சொத்துகளும் பிள்ளைகளும் பெண்களும் இருக்கிறார்கள் நீங்கள் இந்த ஊரை விட்டு வேறு எங்கும் தப்பித்து செல்ல முடியாது ஆனால் குறைஷிகள் உங்களை போன்றல்ல அவர்களும் கத்பான்களும் முகம்மதியிடம் போர் செய்வதற்காக இங்கு வந்திருக்கிறார்கள் நீங்களும் முகம்மதுக்கு எதிராக அவர்களுக்கு உதவி செய்கிறீர்கள் ஆனால் அவர்களது ஊர் இதுவல்ல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 அவர்கள் உங்களிடம் உங்களின் ஆட்களை அடைமானமாக கேட்டால் நீங்கள் ஏற்றுக்கொள்ளாதீர்கள் என்று கூறினார்கள் அவ்வாறே கத்பானியரை சந்தித்து குறைஷிகளிடம் கூறியது போன்று கூறினார் ஹிஜ்ரி ஐந்து ஷவ்வால் மாதம் சனிக்கிழமை இரவு குறைசிகள் யூதர்களிடம் ஒரு செய்தி அனுப்பினார்கள் அதாவது நாங்கள் இப்போது அந்நிய ஊருக்கு வந்திருக்கிறோம் எங்களின் குதிரைகளும் ஒட்டகங்களும் அழிந்து நீங்களும் எங்களுடன் புறப்படுங்கள் நாம் அனைவரும் சேர்ந்து முகம்மதிடம் போர் புரிவோம் என்பதுதான் அந்த செய்தியின் சுருக்கம் குறைசிகளின் இந்த கோரிக்கையை யூதர்கள் நிராகரித்ததுடன் இன்று சனிக்கிழமை இந்த நாளில் நாங்கள் செய்த குற்றத்திற்காக எங்களுக்கு ஏற்பட்ட தண்டனை என்னவென்று உங்களுக்கு தெரியும் எனவே நீங்கள் உங்களின் ஆட்களை அடைமானமாக எங்களிடம் தரும் வரை நாங்கள் உங்களுக்கு ஆதரவாக சண்டையிட மாட்டோம் என்று கூறினார்கள் இச்செய்தி தூதுக்குழு குறைசிகளிடம் கூறியவுடன் நுஐம் உங்களுக்கு உண்மைதான் கூறியிருக்கிறார் என்று குறைசிகளும் கத்பான்களும் கூறினார்கள் இதற்கு பின் இவர்கள் மீண்டும் யூதர்களிடம் தங்களின் குழுவை அனுப்பி நாங்கள் உங்களிடம் எங்கள் ஆட்களில் எவரையும் அனுப்ப மாட்டோம்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 முஸ்லிம்கள் அல்லாஹுவிடம் அல்லாஹுவே எங்களுடைய அவயங்களை மறைத்திடு எங்களின் பயங்களை போக்கி அபயம் அலி என்று வேண்டினார்கள் அடுத்து நபி சல்லாஹ் அலைவாசலம் அவர்களும் கிதாபை இறக்கியவனே விரைவாக கணக்கு தீர்ப்பவனே இப்படையினரை தோற்கடி இவர்களை ஆட்டம் காண செய் என அல்லாஹுவிடம் வேண்டினார்கள் ஆதாரம் சஹீஹுல் புகாரி அல்லாஹு தனது தூதரின் வேண்டுதலையும் முஸ்லிம்களின் இறைஞ்சுதலையும் ஏற்றுக்கொண்டான் எதிரிகளின் அணிகளில் பிரிவினை ஏற்பட்டு அவர்கள் தங்களுக்குள் உதவி செய்வதை கைவிட்டார்கள் அத்துடன் அல்லாஹ் அவர்களை விரட்ட பலத்த காற்றை அனுப்பினான் அந்த காற்று அவர்களின் கூடாரங்களை கலற்றி வீசியது அவர்களின் பாத்திரங்களை தழைகீழாக புரட்டியது கூடாரத்தின் கயிர்களை அறுத்தது எதிரிகள் நிலைதடுமாறினார்கள் அல்லாஹ் வானவர்களின் படையை இறக்கினான் அவர்கள் எதிரிகளின் உள்ளங்களில் பயத்தையும் நடுக்கத்தையும் ஏற்படுத்தி அவர்களை நிலைகுலைய வைத்தார்கள் நபி சொல்லாஹ் அலிவாசலம் அவர்கள் இந்த கடுமையான குளிர் நிறைந்த இரவில் தோழர் ஹுதைஃபாவை எதிரிகளின் செய்திகளை தெரிந்து வர அனுப்பினார்கள் எதிரிகள் மக்கா திரும்ப ஆயத்தமாகியிருந்தார்கள் இச்செய்தியை நபி அவர்களிடம் ஹுதைஃபா ரஜியல்லாஹ் அன்பு கூறினார் அல்லாஹின் உதவியால் எதிரிகள் காலை விடிவதற்குள் தங்களின் இடங்களை காலி செய்து கொண்டு ஓடிவிட்டார்கள் அவர்கள் இப்போரின் மூலம் தாங்கள் விரும்பிய எந்த நோக்கத்தையும் அடைய முடியவில்லை அல்லாஹ் நபி அவர்களை பாதுகாத்தான் அவனது வாக்கை உண்மைப்படுத்தினான் தனது இஸ்லாமிய படைக்கு கண்ணியத்தையும் வெற்றியையும் வழங்கினான் தனது அடியாருக்கு உதவி செய்தான் எதிரி இராணுவங்களை அவனே தோற்கடித்தான் நபி அவர்கள் தங்களது படையுடன் மதினா திரும்பினார்கள் இந்த அகழ்யுத்தம் ஹிஜ்ரி ஐந்து ஷவ்வால் மாதம் நடைபெற்றது இதுவே மிகச் கூற்றாகும் எதிரிகள் நபி சொல்லாஹ் அலைவாஸ்லம் அவர்களையும் முஸ்லிம்களையும் முற்றுகையிட்ட காலம் ஏற ஒரு மாதமாகும் பல மூல நூல்களின் கருத்துக்களை ஒருங்கிணைத்து பார்க்கும்போது இந்த போர் ஷவ்வால் மாதம் தொடங்கி துல்காதா மாதத்தில் முடிவுற்றது என தெரிய வருகிறது இப்னு சாத் நபி அவர்கள் அகழ் போர் முடிந்து துல்காதா பிற இருபத்தி புதன்கிழமை மதினா திரும்பினார்கள் என்று கூறுகிறார் இந்த அகழ் போரில் பெரும் நஷ்டங்கள் ஏதும் ஏற்படவில்லை இதில் கடுமையான மோதலும் சேதங்களும் ஏற்படவில்லை இருப்பினும் இது இஸ்லாமிய வரலாற்றில் மிக முக்கியமான போராக விளங்குகிறது இந்த போரின் இறுதியில் இணை வைப்பவர்கள் நிராசையாகி தாக்குப்பிடிக்க முடியாமல் திரும்பிவிட்டார்கள் இணை வைப்பவர்கள் எவ்வளவு பெரிய பலமுள்ள இராணுவங்களை ஒன்று திரட்டி மதினாவில் வளர்ந்து வரும் இந்த சிறிய இஸ்லாமிய இராணுவத்தை அழித்துவிட முயன்றாலும் அது ஒரு காலம் முடியாது இது இப்போரிலிருந்து நன்கு தெரிய வந்தது இம்முறை இப்போருக்கு அரபிகள் ஒன்று திரட்டி வந்த படைகளைப் போல் இனி ஒரு அவர்களால் ஒன்று திரட்டி வர முடியாது ஆகவேதான் எதிரிகளை அல்லாஹ் வெளியேற்றிய பின் இனிமேல் நாமே அவர்கள் மீது போர் தொடுப்போம் அவர்கள் நம்மீது போர் தொடுக்க முடியாது நாமே அவர்களிடம் செல்வோம் என்று நபி சொல்லாஹ் ஹலைவசலம் அவர்கள் கூறினார்கள் ஆதாரம் சாகி குல்